அணுசருதியுள்ளாகவும் அவர்கள் கூறியதாவது என் மீது எவன் வேண்டுமென்றே எட்டு கட்டி கூறுவானோ அவன் நரகத்தில் தனது இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளட்டும் என்னை நபிசல்லாக அரேக்சல்லம் அவர்கள் கூறியிருப்பதனால்தான் உங்களுக்கு நான் அதிகமான நபி மொழிகளை எடுத்துரைக்காமல் என்னை தடுத்துக் கொள்கிறேன்